محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد عوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله استفى ادم ونوحا وعال ابراهيم وعال عمران على العالمين ذريه بعضها من بعض அலியுல் நல்லார்களே அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவலைகளையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட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 எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும் எங்களை சூழ வாழக்கூடிய அனைவருக்கும் உலக முஸ்லீம்கள் மீன்கள் அனைவருக்கும் ஹைறுகளும் பரக்கத்துகளும் நிறைந்தா அல்லா சுப்ஹானு தாலா இந்த மாதத்தை ஆக்கி வைப்பானாக லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹுடைய வீட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய வீட்டை வளம் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய வீட்டில் தொழுகைக்காக வேண்டி காத்து நிற்கிறார்கள் அவர்கள் அனைவர்களுடைய அனைத்து வகையான அமல்களையும் அல்லா பொருந்திக்கொள்வானாக பாதுகாப்பான ஆரோக்கியமான ஹஜ்ஜுடைய பயணத்தையும் அல்லா நசிமாக்குவானாக அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஆரோக்கியமான நிலையில் நாடு திரும்புவதற்கும் அல்லாஹ் துணை புரிவானாக யார் யாருக்கெல்லாம் இதுவரையில் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கண்ணியமான முறையில் கிடைக்க வேண்டும் கண்ணியமான முறையில் அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் முத்தாலா அவர்களுக்கு துணை வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் வேண்டிக் கொண்டு அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்வோம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியார்களே ஹஜுடைய மாதம் வந்துவிட்டால் ஹஜரத் இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய குடும்பத்தை பற்றியும் பேசாமல் இருக்க முடியாது அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குரானில் மிக தெளிவாக துல்லியமாக இப்ராஹிம் அலேஹி சலாத்து அவர்கள் பிறந்தே ஒரு குழந்தையாக ஒரு சிறு குழந்தையாக வீட்டுக்குள்ளே வாழும் பொழுது எப்படி இருந்தார்கள் சமூகத்துக்கு வந்து எப்படி வாழ்ந்தார்கள் ஒரு தகப்பனுக்கும் மைந்தனுக்கும் இடையில் இருந்த உறவு எப்படி இருந்தது ஒரு மகனுக்கும் வார்த்தாவுக்கும் இடையில் இருந்த உறவை எப்படி அவர்கள் செய்து கொண்டார்கள் இரண்டு மனைவிமார்கள் இரண்டு பேருக்கு மத்தியில் எப்படி வாழ்ந்தார்கள் அவருடைய மனைவிமார்கள் எப்படிப்பட்டவர்கள் இப்படியாக ஹஜரத் இப்ராஹிம் அலிஹி சலாத் உடைய வரலாறு மிக அழகாக கொரானில் பேசப்பட்டோர் வரலாறு முழு வரலாறையும் படிப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட பல மாதங்கள் தேவைப்படும் குரான் தொட்டிக்காட்டிவிட்டு போனாலும் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவைகளை மிக விலாவாரியாக ஹதரத் இப்ராஹிம் அலேஹி சொலாத் வசலாமுடைய வாழ்க்கை வரலாறே பேசினார்கள் ஏனென்றால் ஹசரத் இப்ராஹிம் அலேஹி சலாத் வசலாவுடைய பரம்பரையில் தோன்றியவர்கள்தான் ஹசரத் சையீது உல் தாஜுல் மஜீனா முகமது ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலிவசல்லம் இப்ராஹிம் அலேஹி சலாத் வலாம் அவர்கள் மீது கொண்ட முகப்பத்தின் காரணமாக தனக்கு கிடைத்த ஒரு குழந்தைக்கு பெயரும் இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்கள் என்னுடைய மாப்பாவுடைய பெயரை என்னுடைய குழந்தைக்கு வைக்கிறேன் என்று சொல்லி ஹஜரத் ரசூல் உல்லாஹி சல்லுல்லாஹு அலி வசல்லம் தன்னுடைய அருமை மகனார் இப்ராஹிமுக்கு இப்ராஹிம் என்று பெயர் சுட்டினார்கள் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே குரானை பொறுத்தவரையில் குரான் எங்களுக்கு வழிகாட்டுகிறது குரான் எங்களுக்கு வழிகாட்டுகிறது ஆனாலும் நாங்கள் அதனை ஓதுவதற்குரிய ஒரு வேத நூலாக மட்டுமாக்கொண்டிருக்கின்றோம் முஸ்லீம் சமூகத்தை பார்க்கும் பொழுது அதுதான் மிக கவலையாக இருக்கிறது வழிகாட்டியாக வந்த எங்களை நெறிப்படுத்த வந்த எங்களுக்கு ஹிதாயத்தை சொல்லித்தர வந்த குரானை நாங்கள் ஓதுவதற்குரிய ஒரு புத்தகமாக ஒரு வேத மட்டும் ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம் குரான் என்ன சொல்லுகிறது குரான் என்ன சொல்லுகிறது உலகத்தில் வாழக்கூடிய எடுத்துக்கொண்டால் ஐந்து வீதமானவர்கள் கூட குரான் என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து மாட்டார்கள் ஆனால் எண்பது மக்களுக்கு குரானை ஓத தெரியும் நிச்சயமாக நன்மைகள் கிடைக்கும் நிச்சயமாக நன்மைகள் கிடைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மைகள் இருக்கிறது ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மைகள் இருக்கிறது ஆனால் ாக வேண்டி மட்டும் தரப்பட்டதல்ல குரான் குரான் தரப்பட்டதே அபலாயத்தூல் குரான் நீங்கள் குரானை கொஞ்சம் ஆய்வு செய்ய மாட்டீர்களா சிந்திக்க மாட்டீர்களா படிக்க மாட்டீர்களா உன்னை படைத்த ரப்புடைய திருநாமத்தை ஓதி சொல்லி இதை படியுங்கள் இதை வாசித்து பாருங்கள் அல்லா இதில் என்ன சொல்லுகிறான் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சொல்லுகிறான் இங்கு குரானை பற்றி பார்க்கும் பொழுது குரானில் காணமாட்டி வருடையத்தை சட்ட திட்டங்களை காணமாட்டீர்கள் இது கூடும் இது கூடாது இது ஹராம் இது ஹலால் இப்படியாக சொல்லப்பட்ட மசாலாக்கள் இப்படியாக சொல்லப்பட்ட விடயங்கள் குரானில் மிக துறை சட்டத்தை கொண்டு மனிதர்களை திருத்த முடியாது சட்டம் சொல்லுவது கொண்டு மனிதர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முடியாது சட்டங்களை சொல்லுவதனூடாக மக்கள் மார்க்கத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள் சுபானம் தான் சட்டமாக பேசுவதை விடவும் சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது அனந்த ரட்சத்தினுடைய சட்டம் கடன் கொடுக்க வேண்டிய சட்டம் ஜகாத்து கொடுக்கும் பொழுது யாருக்கு பங்கு வைக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் வாழ்க்கையில் மகரம் பேண வேண்டும் என்றால் எப்படி மகரம் பேண வேண்டும் யாருக்கு யாரு மகரம் இப்படியாக குரான் சட்ட திட்டங்களை பேசி இருக்கிறது பேசியது சகோதரர்களே உபமான உதாரணங்கள் சொல்லியிருக்கிற மௌத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது நாங்கள் எழுப்பி எழுப்பாற்றப்படுவோம்ல வாயத்துள்ள செத்து மடிந்து கிடைக்கக்கூடிய பூமியை நாங்கள் எப்படி உயிர்ப்பிக்கின்றோமோ இதே போன்று செத்து மடிந்து மன்னரைந்து கொண்டிருக்கூடிய மனிதனையும் நாங்கள் உயிர்ப்பிப்போம் அல்லாஹ் உதாரணங்களை சொல்லி சொல்லி அல்லாவுக்கு உதாரணங்களை சொல்லி இருக்கிறது உதாரணங்களின் கூட அல்லா சுபானு தாலா எங்களுக்கு உண்மையை சொல்ல விரும்புகிறான் உண்மையை போதிக்க விரும்புகின்றான் அதைவிட முக்கியமாக அதிகமாக குரான் இருக்கக்கூடிய ஒன்றுதான் குரான் படிப்பினைக்குரிய பாடங்களை சொல்லி எங்களுக்கு பாடம் சொல்லி தருகிறது இருபத்தைந்து நபிமார்களுடைய வரலாறு அதற்கு மேலே ஹைதூல் அலித்துடைய வரலாறு வரலாறு இப்படியாக நீங்கள் குரானை பரப்பி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சூறாவிலும் பல நூறு பல வகையான வரலாறுகளை எல்லா சுஹானு சொல்லி இருக்கிறான் ஏனென்றால் வரலாறுகளின் ஊடாக பாடம் படிப்பது மிகவும் தேசியது வரலாறுகளின் ஊடாக ஒன்றை புரிந்து கொள்வது மிகவும் லேசி சுபானம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வியினுடைய முறையை பார்த்தாலும் கூட எல்லாமே நடந்த ஒன்றை வைத்து நாங்கள் எப்படி பாடம் படித்துக் கொள்ள முடியும் அஸ்வகை மிக தெளிவாக சொன்னார்கள் உண்மையான புத்திசாலி யாரு தெரியுமா எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மற்றவர்களை பார்த்து பாடம் படித்துக் கொள்வது இவர் நல்லவராக இருக்கிறார் அதற்கு காரணம் இவர் கெட்டு போய்விட்டார் அவருக்கு காரணம் விட்டார் காரணம் வாழ்ந்து மரணிக்கும் பொழுது கேவலமாக முத்தாகி விட்டார் மற்றவர்களை பார்த்து வாழ்க்கையில் பாடம் படித்துக் கொள்ள முடியும் என்றால் அதுதான் நல்ல பாடம் நல்ல புத்தி என்று சொல்லி சல்லு அலிசல்லம் சொல்லித் தந்தார்கள் அந்த அடிப்படையில் தான் குரானின் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்களில் மிக முக்கியமான ஒரு பாடம் தான் இப்ராஹிம் அலஹி சலாத்து குடும்ப வாழ்க்கை அவருடைய குடும்ப வாழ்க்கை இந்த சபையில் இந்த ஜும்மாவில் வீட்டிற்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது ஒரு குடும்பம் இருக்கிறது இன்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் தனிமனித வாழ்வில் அல்ஹமது இல்லா நாங்கள் திருப்தி கண்டிருக்கின்றோம் நாங்கள் திருப்தி கண்டிருக்கின்றோம் நூகு நபியை போன்ற ஆதமலகி சலாத்துவ சலவர்களை போன்ற தனி மனிதர்கள் எங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடியது கிடையாது பள்ளிக்கு வரும்பொழுது தனியார் வருவார்கள் மகன காணம் குடும்பத்தை காணும் அல்லா சொல்லுகிறான் இன்ன ஆதமன் சில மக்களுக்கு உதாரணம் சில உதாரணம் நூகு நபியை போல மனைவியும் இல்ல பிள்ளைகளும் இல்ல யாரும் இல்லை தட்ட தனிய தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இந்த பூமிக்கு மேல் தீன் பணி செய்தவர் ஆனாலும் அவருக்கு அது நசீபாகவில்லை அப்படிப்பட்டவர்களும் அப்படிப்பட்டவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் இதை யாரும் தளராக புரிந்து கொள்ள வேண்டாம் குழந்தைகள் கெட்டுப்போனதுக்கு பிறகு நூனுடைய மகனும் போனாரு என்று மகன் கெட்டுப்போனது எப்படி தெரியுமா அவர் செய்ய வேண்டிய முயற்சிகள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் செய்தார் குரான் வாப்ப செய்ய வேண்டிய முயற்சிகளை வாப்ப செய்ய பணியை வாப்பாவிடைய கடமையை நூஹு நபி அலஹி சொலாத்துவர்கள் கடைசி மூச்சு வரைக்கும் செய்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு நாடவில்லை அதைத்தான் குரான் சொல்லுகிறது நூஹு நபி அலஹி சொலாத்துவ சலாம் கப்ப அவர்கள் கப்பலில் இருக்கிறார்கள் மகன் தண்ணீரில தாண்டு கொண்டிருக்கிறான் மகன் தண்ணியில தாண்டு கொண்டிருக்கிறான் அவனுடைய தொண்ட அதாவது தொண்ட வரைக்கும் தண்ணி வந்து விட்டது தாண்டு கொண்டிருக்கிறான் அந்த தட்டத்திலும் சொன்னார்கள் யாபுனை அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் உரியவனே இப்பயாவது வந்து சேருவாப்பா அந்த தட்டம் வரைக்கும் முயற்சி செய்தார் அந்த கட்டம் வரைக்கும் முயற்சி செய்தார் அந்த கட்டம் வரைக்கும் முயற்சி செய்துவிட்டு என்னுடைய குழந்தைகள் எனக்கு வழிபடவில்லை என்றால் சொல்லிக் கொள்ள முடியும் நூகு நவிக்கும் அவருடைய மகன் வாய்க்கவில்லைதானே என்று சொல்லிக் கொள்வது பொருத்தம் எந்த முயற்சியும் செய்யாமல் மார்க்கத்தினுடைய வாடையை கூட காட்டிக் கொடுக்காமல் அவருடைய சிறுபலாயத்தில் ஆத்மீகம் என்பதை அவருக்கு காட்டிக் கொடுக்காமல் பாண்டோனித்தனமாக வளர்த்து பிறகு உங்களுக்கு ஞானம் வந்ததற்கு பிறகு குழந்தைகளுக்காக வேண்டிய அழுது விட்டு நீங்கள் சொல்லக்கூடாது மகனுக்கு உதாரணம் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்கு உதாரணமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது வாழ்வுக்கு ஆதர் அலஹி சலாத்து வலாம் அவர்களையும் நூஹு நபியையும் உதாரணமாக காட்டிவிட்டு குடும்ப வாழ்க்கைக்கு உதாரணமாக ரெண்டு வரலாறு சொல்லுகிறான் குடும்பம் அஹக்க உங்களுக்கு வந்து பாக்கியத்தை நசீ பாக்குவானா அந்த குடும்பத்தை தந்தருவானா இப்ராஹிம் அலஹி சலாஹத்துடைய குடும்பம் ஆல இம்ரான் இம்ரானுடைய குடும்பம் ஒரு சூரா இருக்கு சூரா ஆல இம்ரான் இம்ரானுடைய குடும்பம் அந்த குடும்பத்தையும் அல்லாஹ் குரானில் பேசி இருக்கிறான் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் யார் அந்த குடும்பத்தினுடைய தலைவி யாரு அவளுடைய பிரார்த்தனைகள் எப்படி இருந்தது அன்பு தாய்மார்களே சகோதரர்களே உங்களுக்காக உங்களை பற்றி பேசக்கூடிய சூறா இது கணவனை பேசக்கூடிய சூறாவல்ல இப்ராஹிம் மலேஸ்வராடைய வரலாறை பற்றி பேசும் பொழுது ஒரு தகப்பனையை வைத்து அந்த சூரா அந்த அந்த வரலாறையல்லா பேசுகிறான் வரலாறை பேசும்பொழுது இம்ரானை பற்றி வைத்து பேசவில்லை இம்ரானுடைய ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கலாம் ஒரு பெண்ணை கொண்டு ஒரு குடும்பம் நெறிப்படுத்தப்படலாம் ஒரு பெண்ணை கொண்டு ஒரு குடும்பத்தினுடைய தலையிறுத்து நல்லதாக எழுதப்படலாம் என்பதற்கு உதாரணமாக உபமானமாக அல்லா சுகானகு தாள சூரா இம்ரானில் இம்ரானுடைய குடும்பம் அந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் அவர்கள் மரியாத்து வலாம் அவர்கள் அவர்கள் அவர்கள் இவர்கள் அனைவரும் அந்த இம்ரானுடைய வம்சத்தில் பிற குடும்பத்தில் பிறந்தவர்கள் அதை பற்றி தனியாக குரான் கலைத்திருக்கிறது இப்ராஹிம் அலேஸ்டைய குடும்பம் அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆச்சரியமான குடும்ப வாழ்க்கை எனக்கு உங்களுக்கு உதாரணம் ஒரு தத்துவம் இருக்கிறது ஒவ்வொரு தகப்பனையும் என்ன சொல்லுகிறார் நீ முதலாவது நேராக நில்லு உன்னை பிந்துயரக்கூடியவர்கள் உன்னை பார்த்து நேராக நிற்பார்கள் அந்த நீ நேராக நில்லு உன்னை பிந்துயரக்கூடியவர்கள் உன்னை பார்த்து நேராக நின்று கொள்வார்கள் கை வயசு தக்கே மும்பு எப்படி நிழல் நேராக இருக்க முடியும் குச்சி வளைவாக இருந்தால் குச்சி வளைவாக இருந்தால் நிழல் எப்படி நேராக இருக்க முடியும் ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தாய் தந்தையினுடைய நிழல் தாய் தந்தையினுடைய ஷெடோ தாய் தங்கையினுடைய நிழலாகத்தான் அவர்களை ஆக்கிரமித்திருக்கிறான் அதை தான் சொல்லுகிறார்கள் என்னுடைய கை விற்க குறிந்த ஆசா இது வளைவாக இருந்தால் இதனுடைய நிழலும் வளைவாகத்தானே இருக்க வேண்டும் வாப்பா உம்மா குடும்பம் தாய் தாயும் தந்தையும் வளைவானவர்களாக இருந்தால் குழந்தைகள் நேராக இருக்க முடியுமா குழந்தைகள் நேராக இருக்க முடியுமா ஒரு ஆரை கேட்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் இமாம் திருமிலி இமான் சாஹி ராகி அலகி போன்ற உளமாக்கல் இமான் பிறக்க மாட்டார்களா என்று கேட்கப்பட்டது அவர் என்ன சினிமா பதவி சொன்னாரே அப்படிப்பட்டவர்கள் பிறப்பதற்குரிய பெற்றோர்கள் இந்த பூமிக்கு மேல் இல்லை என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்றெடுப்பதற்குரிய பெற்றோர்கள் பூமிக்கு மேலே இல்லை அப்படிப்பட்ட பெற்றோர்கள் வந்துவிட்டால் பெற்றோர்கள் இருப்பார்கள் என்றிருந்தால் அப்படிப்பட்ட இமாம்கள் இன்றும் பிறக்கலாம் அலகி மக்காவில் மக்கா மக்காவாசி ஆனால் அவருடைய தகப்பனார் வறுமையின் காரணமாக இன்று பலத்த பலத்த தாக்குதலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஹஸ்ஸா இந்த பிரதேசத்துக்கு குடியேறினார்கள் வயிற்றில் குழந்தை மனைவியை அணைத்துக் கொண்டு மக்காவிலிருந்து ஹஸ்ஸா பலஸ்தீனுக்கு போய் குடியேறிவிட்டார்கள் பலஸ்தீனகத்துக்கு போய் சேர்ந்தவர்க்கு முன்னாலேயே அல்லது சேர்ந்த உடனேயே அவர்கள் மபாத்தாகிவிட்டார்கள் மத்துலாஹ் இலகி அனாதையாக பிறந்தார்கள் தாய் எப்படிப்பட்ட ஒரு தாய் என்ன கனவு கண்டால் எப்படிப்பட்ட நேர்ச்சிகள் செய்தால் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தாயாக இருந்தால் வரலாறுகளை படித்து பாருங்கள் பாடம் வரலாறு பாடம் சொல்லித்தவர்கள் வரலாறு பாடம் சொல்லித்தவர்கள் இமாம் சாவி பிறக்க வேண்டும் என்றிருந்தால் இமாம் சாபியினுடைய தாயை போன்ற தாய் முதலாவது பிறக்க வேண்டும் தாயை போன்ற தாய் பிறக்க வேண்டும் வரலாறு சொல்லுகிறது இரண்டு கண்ணுடைய பார்வைகளையும் இழந்த நிலையில் தான் குருடனாக பிறந்தார்கள் பார்வை இல்ல பார்வையில் தாயினுடைய து தாயினுடைய விடா முயற்சி தாயினுடைய பொசிட்டிவான நேர்மறையான போக்குழந்தையனுடைய பார்வை திருப்பி கிடைத்து விட்டது குழந்தைனுடைய பார்வை திருப்பி கிடைத்து விட்டது கிதாபுகள் தாய்மார்களின் ஊடாக வளர்க்கப்பட்ட இமான்கள் என்று சொல்லி ஒரு பட்டியலில் இருக்கிறது அவர்கள் பெற்றோரை காணவில்லை இமாம் அஹமது ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலேஹி இமாம் ஷாவி ரஹத்துல்லாஹி அலேஹி இமாம் ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலேஹி இப்படிப்பட்ட இமான்கள் இவர்களை வளர்த்தெடுத்தவர்கள் தாய் மாறுகள் எனவே தாய் குளம் என்பது ஒரு லேசான குலம் அல்ல மரியாப்புடைய தாய் கற்பிணியாக இருக்கிறார் ஆலை இம்ரான் இது வரக்கூடிய வரலாறு அன்புக்குரிய நண்பர்களே சமூகத்திலே எனவே வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கையில் குழந்தைகளை திருத்த வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படக்கூடிய பெற்றோருக்கு சொல்லிக் கொள்கிறேன் நானும் ஒரு தகப்பனாக இருந்து பேசுகிறேன் முதலாவது நானும் நீங்களும் எங்களை திருத்திக் கொண்டால் எங்களுடைய குழந்தைகள் தானாக திருந்து விடும் கம்பு நேராகி விட்டால் நிழலும் தானாக நேராகிவிடும் அதனால தான் குரானில் ரெண்டு வரலாறு இருக்கிறார் அதை சொல்லி இந்த கொத்துபாவை முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் இப்ராஹிம் அலேஹ் தந்த மகனிடத்துல போய் சொல்லுகிறாரு நபிப்பட்டம் கிடைத்தில்ல ஒரு பதிமூணு பதினாலு வயது நிரம்பிய ஒரு மகன் அந்த மகனிடத்துல போய் வாப்ப சொல்றாரு அன்றைக்குத்தான் வாப்பாவை சந்திக்கிறாரு அந்த இன்சிடென்ட்ல தான் வாப்பாவை சந்தி இவர் ஏன் வாப்பா என்றது அவருக்கு அன்றைக்குத்தான் தெரியும் அதாவது குர்பான் செய்யும்படியாக என்னுடைய ரப்பு எனக்கு கத்தளை பிறப்பித்திருக்கிறார் நான் கனவு கண்டிருக்கிறேன் நபிமார்களுடைய கனவு வகையாகத்தான் நான் என்ன செய்து கொள்ள கேட்டார்கள் ஒவ்வொரு தகப்பனும் யோசிங்க பார்ப்போம் சொந்த வாழ்க்கைக்கு இதை அப்ளை பண்ணுங்க பாப்போம் சூசைட் பண்ணி கொண்டு பெற்றோர் இருக்கிற இந்த புள்ள கேட்டு சிதி எனக்கு இதை வாங்கி கொடுக்க நான் வறுமையில இருக்கிறேன் பிறகு அதை கொடுக்க வாழ்ந்து என்ன பிரயோசனம் என்று வாழ்க்கையை மாய்த்து கொண்ட பெற்றோர்கள் வாழக்கூடிய பூமி இப்ராஹிம் அலிஸ்லாம் செய்யும்படியாக ரப்ப எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான் கனவின் வழியாக நான் என்ன செய்தே என்று கேட்டார்கள் அந்த புள்ள என்ன தெரியுமா சொல்லிது பாப்பா சொல்லப்பட்டதை செய்து முடித்து விடுங்களேன் இது கெண்ணத்துக்கு ஒரு மசூர் ஆலோசனை நாளை தியாமத்தில் சந்திப்போமே ஒவ்வொரு பெற்றோரும் நானும் யோசிக்க வேண்டும் ஒரு 14 பதினாலு வயதுடைய ஒரு குழந்தை இதை சொல்லுவதாக இருந்தா இது இந்த பிள்ளையினுடைய தலையில எங்கேயோ ஒரு இடத்துல ரெக்கார்டாகித்தான் இருக்குது தாக இருந்தாலும் பேச முடியும் ஆங்கிலம் பேசுறோம் ஆங்கிலம் தலையில ரெக்கார்டாயிருக்குது அந்த ரெக்கோபுலரி அந்த வார்த்தைகள் தலையில பதிவாக இருக்குது தலையில இல்லாத வார்த்தை வாயால வர முடியாது இந்த பதினாலு வயது பேசுவதாக இருந்தா ஏறப்பட்டதை முடித்து விடுதவாப்பா சந்திப்போம் என்று சொல்லுவதாக இருந்தா இது சும்மா வர இல்ல இது ரெக்கார்டிருக்குது உளமாக்கல் சொல்றாங்க இமாம் புகாரி ரிவாயத்து செய்யறாங்க ஹதீஸ் ரியாவு சாலுஹீன்ல இருக்குது ரியாவு சாலுஹீன படிங்கோ வாசிங்கோ சொல்றேன்னை வாசிப்பதின் வாசிக்கிற்கு புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ன தெரியுமா ஹசரத் இப்ராஹிம் அலேஹி இப்ராஹிம் அலேஹி வலாம் தங்க குடும்பத்தை அந்த பச்சிலன் பாலகன் அந்த மதல புள்ள அந்த புள்ளக்கு வயசு ஆறு மாதம் அல்லது எட்டு மாசம் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த ஏஜில அல்லாவுடைய கட்டளை உங்களோட மனைவியை கொண்டு போய் விட்டுட்டு வாங்க காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இன்றைக்கு நாங்க போற காபா அன்றைக்கு தவறும் இல்ல அன்றைக்கு அதுல சொதுமில்ல அந்த இப்ராஹிம் இல்ல அந்த ஒரு அப்படிப்பட்ட இடத்துல கொண்டைட்டு வார்த்தை அல்லாவுடைய கட்டளை கொண்டைட்டு வாங்கு சொல்லி இமாம் புகார் செய்றாங்க தண்ட குடும்பத்தை கொண்டு போய் அன்பு மகனையும் அன்பு மனைவியையும் அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய கட்டளை வேறொன்றும் கிடையாது வேற ஒன்றும் கிடையாது மனைவிக்காக வேண்டி பிள்ளைகளுக்காக வேண்டி ஹராத்த செய்யக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் இதை படிங்கோ இதை வாசிங்கோ என்ன செய்ய பிள்ளைய சந்தோஷமாக கோணம் என்ன செய்ய மனைவிய சந்தோஷப்படுத்தும் கோவிச்சு பிரச்சனை இல்ல உங்களோட உண்மை யாரு தெரியுமா உங்களோட சுவர்க்கம் உமாவோட சுவர்க்கம் துறைப்பிரிவான பெற்றோர்களை மன்னரைகளை சுனத்தின் பூங்காக்கள் ஆக்கி இப்ராஹிம் அலேஸ்லாம் விட்டுட்டு போறாங்க மனைவி காத்திரியன் என்ன இது நடக்குது அவர் வார்த்தை கேட்டார் வச்சு கொண்டு டையில தூக்கி கொண்டு வார்த்தை கேட்டார் யா இப்ராஹிம் இப்ராஹிம் இங்க போறீங்க எங்களை விட்டுட்டு கையில புள்ள பச்சிலன் பாலகன் இந்த குழந்தைய சுமந்து கொண்டிருக்கிறாங்க போறீங்க எங்களுக்கு எங்க நடக்க போகுது இங்க யாரும் இல்லையே விவாதின் ஒரு மரம் ஒரு செடி ஒரு கொடி ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட இடத்துல விட்டுட்டு போற இங்க அவர் பதில் சொல்லவும் இல்லை திரும்பி பார்க்கவும் இல்லை எந்த திரும்பி பார்க்கையில் கண்ணால கண்ணீர் கொட்டும் திரும்பி பார்க்கையில் அழுக வந்துடும் திரும்பி பார்க்க ஒண்ணு செய்ய அல்லாஹுடைய கட்டளை விட்டுட்டு போறாங்க அப்ப அந்த மனைவி கேட்ட கையில புள்ளைய சுமந்து கொண்டே ஆ அல்லாஹு அமரக்கதி ஹாதா இப்படி செய்யும்படியாக அல்லாவா உங்களுக்கு சொன்னான் அப்ப தலையை ஆட்டி சொன்னாங்க அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் தான் நான் இதை செய்வேன் கட்டளையாக இருந்தால் அல்லா எங்களுடைய வாழ்க்கையை வீணாக்க மாட்டான் இந்த தாய் இந்த கையில புள்ளைய சுமந்து கொண்டு தான் கேட்டாஹு அமரக்கரி ஹாவா இப்படி அல்லாவா சொன்னான்னு கேட்டா அதே வார்த்தையைத்தான் இப்ராஹிம் இஸ்மாயில் சொல்றாங்க ஏவப்பட்டதை செய்துவிடுங்களேன் உமா கேட்டா அல்லாஹுடைய கட்டளையா ஓ அல்லாஹுடைய கட்டளை அப்படியாக இருந்தால் அல்லா வீராக்கமாட்டான் அதைத்தானே சொல்றாரு அதைத்தானே புள்ள சொல்லுது அன்பு தாய சகோதரியே சோசியல் மீடியாவையும் கார்டூனையும் சீனிமா சினிமா தடங்களையும் தேவையில்லாத நாடகங்களையும் ஓரமாக வைத்து விட்டு விட்டு கையில் குழந்தைகளை சுமந்து கொண்டு குரானை ஓதி ஓதி புள்ளைக்கு பால் கொடுங்க பார்ப்போம் உங்களை குரானுடைய ஹாவிஸாக தானாக மாறிவிடும் நான் மற்ற சொல்ல விரும்ப நான் மற்ற சொல்ல விரும்ப ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை எழுதக்கூடிய சக்தி அந்த தாய்க்கு தான் இருக்கிறது அந்த தாய் கேட்டால் அல்லாஹுடைய கட்டளையா இது என்று சொல்லி ஆல்வா அகமறிகா இப்படி செய்யும்படியாக அல்லாவா சொன்னான் என்று கேட்டார் அந்த தாய் கேட்டால் அதே வார்த்தைய மகன் சொல்லுது அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தால் அதில் என்ன ஆலோசனை அதில் என்ன மசூரா அதில் என்ன என்ன டிஸ்கஷன் இஃப் அல்மா தொடர்மர் ஏவப்பட்டதை செய்து முடித்து விடுங்க என்று சொல்லி கட்டளை பிறப்பித்தது அல்லாஹ் எனக்கும் அப்படிப்பட்ட குடும்பத்தை நசிவாக்குவார்கள் அப்படிப்பட்ட குடும்ப உணர்வை நசிவாக்குவார்கள் பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டுவோம் இன்னும் ஒரு வரலாறும் குரால் காலத்தில் இதெல்லாம் ஆச்சரிய இருக்கலாம் யூசு அலகி சலா வரலாறு பெரிய வரலாறு குரானுடைய வரலாறு ஒவ்வொரு வாலிபரும் படிக்க வேண்டும் ஒவ்வொரு வாப்பா படிக்க வேண்டும் அது வேறொரு கோணத்தில ஒவ்வொரு யூத்தும் படிக்க வேண்டும் எங்கள்ட வாழ்க்கையில நாங்கள் எப்படிப்பட்ட இருக்கோம் எப்படிப்பட்ட பியோ சுத்தம் இருக்கிறோம் என்று அன்பான வாலிபர்களே திருமணம் முடித்தா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் பெஸ்ட் நைட் ரெண்டு விஷயத்தை சொல்றேன் கல்யாணம் முடித்து வாழ்ந்த பெஸ்ட் நைட்டை போல கபருடைய திருமணம் முடித்து வந்து முதலாவது மனைவியை சந்தித்த நாள் ஞாபகத்தில் இருக்கிறது போல நீங்களும் திருமணம் முடித்து எல்லாருக்கும் அது ஃபெஸ்ட் நைட் அல்ல எல்லாருக்கும் தெரியுமா அன்றைக்குத்தான் வாழ்க்கையில முதல் தடவையாக ஒரு பெண்ணை தொட்டு பார்க்கிறேன் என்று இருந்தால் அது முதல் நைட் லைஃப்ல இன்றைக்கு தான் திருமணம் முடித்து கதில் துணிக்காக சொல்லி இன்றைக்கு தான் முதல் தடவையாக ஒரு பெண்ணை என்னுடைய கையால தொட்டிருக்கிறேன் என்ற நாளாக அந்த நாள் இருக்க அந்த இரவுக்கு பெயர் ஒரு நைட் அது இதுக்கு முன்னால் எவ்வளவோ தொட்டிருக்கிறேன் எவ்வளவோ முசாஃபா செஞ்சிருக்கிறேன் அது இங்க வாலிபர்களை சொல்லாம் அதுக்கும் சொன்லாத்து அவரடைய வாப்பெங்க அவருடைய குடும்பம் எங்க அவருக்கு தெரியா கிணத்தில இருந்து எடுக்கப்பட்டவரு அரண்மனைக்குள்ள வாழ்ந்தாரு அட்ரஸ் இல்லாத ஒருவரை ஒரு அட்ரஸ் உள்ள ஒரு பெண்மணி அந்த நாட்டினுடைய முதல் பெண்மணி அல்லது அந்த நாட்டினுடைய பைனான்ஸ் மினிஸ்டருடைய மனைவி அவளுக்கு ஒரு ஆசை வருகிறது இந்த வாலிபரும் மீது ஒரு மோகம் வருகிறது இவர் அடைஞ்சு கொள்ளோடும் இவர் அடைஞ்சு கொள்ளோட ஆசை அலிசலாம் நபிப்பட்டம் கிடைத்த ஒரு வாலிபர் ஒரு யங் ஏஜில் இருக்கிறாரூசு அலை அந்த பெண் நாடுறாள் சும்மா நாட இல்ல ஒத்தோர்ட்டியோட நாடினாள் பண்ண ஒத்தோரொட்டி என்ன ஒத்தோரொட்டி தெரியுமா கதவெல்லாம் பூடினால். அரண்மனையினுடைய கதவெல்லாம் மூடினாள் சந்தர்ப்பம் பத்து கொண்டே இருந்தால் கணவன் வீட்டை விட்டு வெளியே போகும் வரைக்கும் கணவன் வீட்டை விட்டு வெளியே போன நேரம் வந்துச்சு கணவன்ல மூடி போட்டு யூசு போய் கூப்பிடுறால் பாவத்தின் பக்கமாக அல்லா குரான் சொல்லுகிறான் நிற்பந்திக்கிறாள் செய்து வந்து ஆக வேண்டும் உனக்கு வேற எந்த ஒண்ணு செய்யறாரு கனவு கூட பட்டிருக்கு இப்ப யூசுப் அலேசலாம் தவிந்து கொள்றாங்க இப்ப யோசிங்க பார்த்தோம் இது நடக்கமா இது பாசிபிளா ஒரு யூத் ஒரு வாழைமணி அட்ரஸ் இல்லாத ஒரு பெண்மணியை கையில் வச்சுக்கொண்ட எல்லாம் எல்லாம் சரி இந்த பெண்மணி தானே பெஸ்ட் அந்த அந்த நாட்டினுடைய முதல் பெண்மணி அவரை கையில் வச்சுக்கொண்டா இந்த வரலாற சொல்லி சொல்றான் நீங்க பெண்ணை யோசிங்க ஒரு புள்ள ஒரு யங் ஏஜ்ல ஒரு யூத் இப்படி சொல்லுவதாக இருந்தா இதுவும் தலையில ரெக்கார்டும் அலே இந்த யூசுப் அலே சலாத்துடைய வாப்பம்மா வாப்பட உம்மவை பத்தி குரான் புகாரி சொல்றி ஷரீஃப் வாப்ப யார் யாப் அரேஸ்லாம் மாது இருந்தால் ஒரு நாளும் நிழல் நேராக மாட்டாது இதை தரந்த புள்ள சொல்றது நம் ரூத் என்ற மன்னன் வீட்டுல இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி குடும்ப என்ன இருக்குது இதுல புள்ள பாப்பம்மா செஞ்ச செய்து என்ன சொல்லுது புல்ல பாப்பம்மா எடுத்துறைக்குள்ள போட்டு வார்த்தைகள் மூடிட்டு யூசுப் அலை பாவத்தின் பக்கமாக நிற்பந்தித்தது போல அந்த அரசும் இந்த சாராவை நிற்பந்திக்கிறான் கொஞ்சம் செய்யறான் இவன் இதை செய்ய இல்லைன்னா கொண்டு போட்டுடுவான் இதன் செய்ய இல்லா முடிஞ்சு கணவனும் இல்லை எனக்கு யாரும் இல்லை இந்த அறைக்குள்ள நான் மட்டும் இருக்கிறேன் இவன் என்ன பார்த்தி பக்கமாக நிர்பந்திக்கிறான் இந்த நேரத்தில் அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஆயுதம் துவா மட்டும் தான் துவா அந்த பெண்மணி என்ன தெரியுமா சொன்னாங்க கணவனுக்கு அல்லாம வேறு யாருக்கும் இதுவரையில நான் வசப்படுத்தி கொடுக்க இல்லை இவ்வளவு நாளும் வச்சு கொண்டிருந்தேன் இதை யாருக்கும் கொடுக்க இல்ல நீ நீ ஒப்படுத்த ரெண்டு சூக உட்கார்ந்துட்டான் கீழ் உட்கார்ந்துட்டான் இந்த வாப்பம் மட பரம்பரையில பிறந்தவன் தான் ஜூசு மலை அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள் இப்பிரி மலேஸ்லாம் சொல்லிட்டார பாடம் அதுதான் ஹஜிக்கு போறீங்களா கையில் எடுத்துக் கொண்டு போறோம் வீடியோ கால கையில வீடியோ கால் கையில வீட்டுல சிசிடி கேமரா போட்டு அந்த ஆப்ப லோட் பண்ணி வச்சிருக்கிறோம் போன்ல எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லா சுபான விடயத்தை விளங்கி அறிந்து செயல்பட எனக்கும் உங்களுக்கும் துணை பிரிவான கம்பு வனைவாக இருந்தால் ஒருபோதும் நிழல் நேராக இருக்க மாட்டாது அல்லாஹ் என்னையும் உங்களையும் நேராக்கி வைப்பாடாக என்னுடைய குழந்தைகள் என்னுடைய மனைவி மக்கள் தானாக நேராகி விடுவார்கள் அந்த பாட்டியத்தை எல்லாம் நம்ம